நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் வெஜிடபிள் கோல் கோயின் இது வந்து வெங்காயம் ஒன்று பூண்டு பொருட்கள் அஞ்சு எண்ணெய் தேவையான அளவு கேரட் கொடை மிளகாய் முட்டைகோஸ் பீன்ஸ் சோளம் பச்சை மிளகாய் ரெண்டு உருளைக்கிழங்கு ஸ்பிரிங் ஆனியன் காயெல்லாம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் சோயா சாஸ் ஒன் டைஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப சர்க்கரை கால் ஸ்பூன் பிரெட் ஸ்லைசஸ் தேவையான அளவு மைதா நூறு கிராம் கார்ன்ஃபிளவர் நூறு கிராம் டொமேட்டோ கிச்சப் சில்லி சாஸ் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு மதிச்சு வச்சிடலாம் எல்லா காயும் கட் பண்ணி வச்சிருவோம் வெங்காயம் நிறக்கி வச்சிடலாம் பூண்டு ஃபைனா சாப் பண்ணிக்கலாம் கேரட் கட் பண்ணிடலாம் குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருவோம் முட்டை கோஸ் கட் பண்ணி வச்சிடலாம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் சோளம் எடுத்து வச்சுருவோம் பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் ஸ்டவற்றை வச்சுட்டு ஓனல் வச்சிடலாம் வானல் குவாஞ்சதும் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் குறைஞ்சதும் பூண்டுப் பற்கள் போட்டு நல்லா வதக்கிப்போம் பூண்டு வதங்கினதும் வெங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்கினதும் கேரட் முட்டை கோஸ் கொடை மிளகாய் சோளம் பீன்ஸ் பச்சை மிளகாய் இந்த காய் மட்டும் போட்டு நல்லா சட்டை பண்ணி நல்லா வதக்கிப்போம் காய் நல்லா வதங்கிட்டோம் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி போட்டலாம் சர்க்கரை ஒரு கால் ஸ்பூன் போட்டுருவோம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சோயா சாஸ் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்துட்டு உப்பு சர்க்கரை போட்டு சொல்லிட்டேலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா காய் வெந்துட்டோம் பார்த்துட்டு இந்த கடைசியாக இந்த உருளை கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம் அது கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லா காயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டஃபிங் இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் ப்ரெட் இருக்கு இல்லையா அந்த ப்ரெட்டை எடுத்து குக்கிங் கட்டரில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிப்போம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மைதா மாவியும் கார்ன்ஃப்ளவர் மாவியும் என்ன கலந்து தண்ணிக்கு ஒட்டி தோசை மாவு பதறத்துக்கு உப்பு கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ இந்த ப்ரெட்டு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம்லையே அந்த ப்ரெட்டுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் அதுக்கு நடுவில் வச்சுட்டு ஸ்டப் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டை எடுத்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிடுவோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த மாய்தா கார்ன்ஃப்ஃபிளவர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் டிப் பண்ணிடலாம் டிப் பண்ணிவிட்டு அதனால் ஊட்டிக்கும் டிப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் வானல் வச்சுருவோம் வானல் உட்காந்துதும் எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிடுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த டிப் பண்ணி எடுத்து கோல்டு காயின் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து கோல்டன் ப்ரௌன் ஆனவொன்னே எடுத்தோன்னா சுப்பாமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெஜிடபுள் கோல்டு காயின் தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் இதுக்கு மேலே அழகாக நீங்கள் சர்விங் பவுலில் இதை வச்சுட்டு மேலே நொ நடுவில் கூட ஏதாவது அழகாக டொமேட்டோ கேச்சப் கொஞ்சம் அப்படி ட்ராப் மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணி கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை மேலே நட்ஸ் ஏதாவது வச்சு கூட நடுவில் வச்சுட்டு டொமேட்டோ கேச்சப் சில்லி சாஸ் வச்சு தொடுக்க கொடுத்தோன்னா சுப்பாபானே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெஜிடபுள் கோல்ட் கோயின் தயார் ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்